மல புலாம் அந்தம் ஆதி அண்ணனார் புலகர் அதில் மூன்றாம் தேரிழக்கன உடல்லகின் எனது உடல் எண்களின் ஐம்பது ஒடுக்க மறிதலின் கண்படி உங்கு இனிமையின் உணர்த்த உணதலின் மாயா எந்த தனிமனுள் ஆன்மா உளவு முருகா முருகா என்ன இந்தியா போதியா நிற்கும் கில்லை போது ஆனால் போதியானா என்ன போதியா நமக்கு இருக்கிற ஆணவும் கண்ணும் ஆயாகிய மூன்றும் நீங்கி பெருமானுடைய திருவடியை சார்ந்திருப்பது தான் நமக்கு போதிய அந்த பெருமானுடைய நடம் நிற்கும் கில்லை போது நடம் போர் போர்டி பொது நடம் நட என்னன்னா எல்லாருக்கும் பேசுவாங்க நல்லா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கற்பதற்கும் படிப்பவர்களும் கடிப்போம் கண்ணடி அவரோட பேசிங்களா இங்கே எல்லாருமே எது போதி யானிக்கும் பிள்ளை போதின இடம் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி நம்முடைய கற்பனுக்கு எட்டாத ஒடி அது போதிய ஒடிதான் கருணை ஏ உருவமாகி அந்த ராஜபெருமானுடைய வடிவமே கருணை வடிவமாக அற்புத கோலம் மீறி அந்த அற்புதம் என்ன அற்புத கோலம் ஒரு வச்சு ஒருத்தர் ஊன்றியும் ஒரு காலை எடுத்து நீங்கள் நீங்கள் நாம தான் எல்லாம் அதில் பண்ணுறோமே ஒரே காலில் எவ்வளோ இது மட்டும் தான் கொச்சன்னு உளுந்துருவான் அதான் அந்த ஒரு காலில் யார் அமைச்சிருக்கிறா ஒரு முதலக நான் அமைச்சிருக்கேன் அதுதான் அதுக்கு சரிசமமாக இருந்தால் கூட இப்படி வச்சிருக்கலாம் அவன் இப்படி படுத்துருக்கா அவன் மேலே வச்சுருக்காரு இது மாதிரி ஒரு காலை உண்டு ஒரு காலை எடுத்து நின்று செய்யணும் அதே முடியாது எனவே கற்பனை கடந்த சோதி கருணையே வரிப உருவமாகி அற்புத கோலம் மீறி அருமறை திறத்தின் மேலாம் திற்பர வியோமமாகும் அருமறைகளினுடைய முடிவாக இருக்கிறதுன்னு இந்த ஓம் என்பதுதான் அரைகனுடைய முடிவாக அதில் சிற்பரவியோகமாகும் சிற்பரம் திற்பரம் சித்தன நல்ல அறிவுடையதாக யோமும் எங்குமாக நிறைந்திருக்கும் முடியாக அப்படிப்பட்ட திருத்திற்கும் நின்று பொற்குடன் நடனம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி அங்கிருந்து நடனம் செய்கின்ற அந்த திருவடிக்கு வணக்கம் வணக்கம் என்று ரெண்டு வணக்கம் போட்டி பிள்ளைவாழந்தன திறன் புகழலுப்பேன் பெருமானுக்கு வணக்கம் செய்திருக்கு அந்த பிள்ளைவாழ்ந்த அந்த நடராஜாவுக்கு கூத்த பெருமானுக்கு நிறையராது அன்பு கொண்டிருக்கும்படியான அந்த பிள்ளைவாழந்தன இன்னைக்கு கூட இங்கே பல அந்த சுலாச்சாரி அவரை பார்த்தீங்கன்னா இது ஏன்னு சொன்னாங்கன்னா சரி எல்லாம் நிறையா இருக்காங்க நராயாக இருக்காருமா அது அதை சொல்லி கொடுக்கலாம் யாருமே டீச்சர் பார்த்தீங்கன்னா என்ன யார் ஆரம்பதானு எங்கேயே ஊக்க துணை கொடுத்தாதானே எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவேன் நராயம் மேலே உரம் நல்லா பார்த்துங்க வாங்க எனவே பார்த்து கோட்டி நீள் திள்ளை வாழந்தன திறன் புகழமைத்தேன் அவளை பற்றி சொல்லுகிறேன் நீட்டினால் நிறைந்த கோலம் நிறுத்தினுக்கு உரிய தொண்டாம் நீட்டினால் நிறைந்த கோலம் நிறுத்தனர் பெருமா அந்த எதுக்கு நல்ல உலகலாம் திருநீர் பூச்சிருப்பாங்க ஆனால் எதில் அந்த சிறுமி நீங்கள் முன்னே மேலே அப்படியே முழுக்க முழுக்க தண்ணீர் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பெருமளவுடைய அந்த புனித்தபுருவம் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு பனித்த கடை கோவலம்போல் நீர் இதெல்லாம் அப்படி திரும்பி தவிர இன்னாவது என்ன இருக்கும் அப்படியே நீரும் சாப்பிட்டிருக்கும் நீர் அதனால் நீட்டினால் நிறைந்த கோல நிறுத்த சூரிய தொண்டாம் பேச்சு கோற்றினார் பேச்சினார் நிறைய தொண்டாம் பேச்சினார் இல்லை அவர்களுக்கு உரிய தொண்டராக இருக்கும்படியான பேரு பெற்றவர்கள் படைய பதிவுப்படுத்த பாருங்க பாருங்க பாருங்க பழைய பாருங்க இதுல இருக்கு ஆனா படையை பதிவு முதல்ல போட்டி முதல்ல போட்டினார் நீட்டினார் மீண்டும் பேட்டினார் ஆற்றினார் நிறுத்தனுடைய என்னன்னு கேட்டா நிறுத்த தொண்டாம் போட்டினார் அந்த தொண்டை இப்போ தர்மம் செய்துட்ருக்காங்கன்னு அர்த்தம் சொல்லலாம் இருந்தாலும் அந்த மாதிரி அவனுக்கு செய்கின்ற தொண்டினை தொன்று செய்கின்ற அளவுக்கு பெயர் பெற்றது அல்லதான் பாருங்கள் நான் சிவாப்பை மனுஷன் வச்சுருக்கிறேன் இல்லை போட்டு நாள் தான் இருக்குதுன்னு அப்படியே வைக்கணும் அர்த்தம் பெருமைக்கு அவங்க பெருமைக்கு வேறு யாரும் ஒப்பு சொல்ல முடியாது தெல்லை வாழந்தர்லாம் தான் அவங்க பெருமைக்கு வேறு யாரும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது உரிய ஆயினார் பெருமைக்கு எல்லை தேடி வாழ்மாற்றினார் என்ன பேணி கூட்டப்பெருமானையே விருந்து இடையாள இருந்திருக்க முடியாத அந்த வழிபாடு பெருகும் அன்பால் அடித்து அவன் பொங்கி வாழ்வார் அவன் திருவடி அது அதிக பவமாக இருப்பான் தவங்கள் வேறு ஒன்றும் சொல்லுவார் பொங்கிய தெருவில் நீளும் பொற்போடை பணிகள் ஏந்தி பொற்போடை பணிகள் என்ன பொறுப்புடன் நடராஜாவுக்கு அவசியம் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது அப்புறம் வந்து வழிபாடு செய்வது இதான் அவருக்கு மீண்டும் வந்து தெரியும் வேறு என்ன செய்யறாங்க பொப்புடை பணிகள் ஏன் வங்காள தொழில்கள் செய்து இந்த தொழிலெலாம் என்ன பண்ணுறது அமங்கலமே நல்ல மங்களமான காலம் அபிஷேகம் பண்ணுறதோ பெருமானுடைய பெருமைக்கு என்னால் ஆடை மற்ற அணி எல்லாம் மங்களமான காலம் தான் அதனால் வங்காள தொழில்கள் செய்து மறைகாடால் துடித்து சேதங்களை கொண்டு சொல்லுவாங்க அதனால் மறைகாடால் மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தரும்பான் இத்தாலி நிம்பித்தே தங்களுக்கு ஏற்ற பண்பில் தரும்பது அதுதான் அவரவர்களுக்கு என்னென்ன வகையில் முடியுமோ அது மாதிரி இன்னும் ஆறு காலமும் வழிபாடு இருக்கின்ற வீட்டில் இருப்பாங்க கொஞ்சம் வயதெல்லாம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஐநூறு ஆறுவாரி ஏற்று சொன்னால் அவங்க பையனையும் அப்படியே அவங்க முறையில் விட்டுவாங்க இதில் வந்து அந்த நாள் அப்படியே வேஷ் மட்டும் வீட்டு விட்டு போட்டுக்காங்க எல்லாத்துக்கு போட்டுவிட்டு இருக்கணும் இருக்குது அப்புறம் வயசாகிட்டு வந்து செய்ய முடியாத குடிஞ்சி வந்து எல்லாம் பெருமானுக்கு ஆகவே இப்படி பார்த்தேன் பொற்போடை பணிகளையே மங்காள தொழில்கள் செய்து மலைகளால் சிரித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற தம்பில் தகும் பணி தலை நிம்பித்து அங்கே கோயில் உள்ள கோயிலே தான் இருப்பார் அகம்படி தொண்டு செய்வார் அகம்படி சொன்னால் அந்த வெளியிலிருந்தே செய்கின்ற தொண்டு வெளியில் வரவே மாட்டான் அதனால் பண்ணி தண்ணீர் கூட அங்கேயே கணந்து தண்ணீர் நடராஜா கால் செய்தார் வெளியில் போ வந்து எந்த ஒன்றையும் எடுத்துகிட்டு போய்விட்டால் அது அப்படிங்களா தருமூரை எரி மூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க தருமே பொருளாக கொண்டு எரி மூன்று ஓம்பிமன் எரி நான் சொல்றாங்க ஆகவணியம் கார்வபத்தியம் தட்சிணாட்சி சொல்றாங்க அது என்னதுக்கு தான் வந்து சொல்லியிருக்கேன் வடிவு தான் வேல்டி செய்யுற இடத்த ஒரு விதமாக செஞ்சால் அதுக்கு ஆகவனியம் தேரும் இன்னொரு விதமாக வந்து அப்படி கொஞ்சம் விட்டு அப்படி அந்த அந்த வேல்டி அது கார்வபத்தியம் அப்படி அந்த வேலு செய்கிற அந்த இறக்க எப்படி அமைத்துக்கொள்கிறாங்களோ அதன்படி வைக்க ஆனால் அந்த இதெல்லாம் துள்ளிலாம் போட்டு பெருமாள் நின்று தான் நல்லா இதெல்லாம் ஏ பண்ணுவாங்க ஆனால் அந்த அமைப்பு முறையினாலே இந்த மாதிரி மாறுது ஆகவும் எனக்கு இதை பார்த்து ஏரி மூண் தோம் மண்ணுயி அருளால் மல்க அது மற்ற உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் நல்லா அருள் பெரும்புரியா தருமமே பொருளாட் கொண்டு தர்மம் சொல்லுவாங்க என்னென்ன அவங்க போய் தர்மம் செய்ய முடியாது ஏன் அவங்களாம் பொதுவாக அங்கே பொருளாதாரம் அங்கே இருந்து வர பொருளாதாரங்க நாம கூட கூட பொருளாதாரங்க வாக்கியம் பண்ணும்போது தான் கொண்டு வைத்து இருக்கிறது ஏதோ அதை கொண்டு தான் வாழ்க்கணும் அதனால் தருமமே பொருளாதீ தர்மங்கிறதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்க போதுன்னா மனத்துக்கண் மாசலன் ஆதல் அனைத்தரம் ஆகல நீங்க இந்த மனதில் வந்து ரொம்ப அருமையாக எப்பவுமே நல்ல யாருக்கு யாருக்கு யாரோடமும் எந்த ஒரு பிணக்கு இல்லாமல் யாருக்கு எந்த தீங்கு நினைக்காமல் நல்ல அரை சிந்தனையோடு வந்து நான் அதிலே ஆரம்பிப்பேன் நீ பணத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்து ரூபாய் நோட்டாக கொடுத்தா தான் ஆரம்பல மனத்துக்கன் மாசலின் ஆதல் அனைத்தரம் அவ்வளோதானே அப்புறம் ஆவுல நீரை போகிறார் அப்புறமா என்ன பண்ண பாட்டோம்னா கோவில் கட்டணும் குழந்தைங்க அதெல்லாம் செய்ய வரத்தையும் செய்யலாம் நீடாதான் இந்த பாட்டு முடிஞ்சுக்கோமா ஆமாம் முடிக்கலாம் முடிஞ்சு எந்த எந்த பாட்டு வறுமுறை எரி மூம்பி மண்ணுயிராருளால் மல்க தருமணியை பொருளாக கொண்டு கத்துவநேறி ஆறு மாலை நான்கு நூறு அதான் அந்த தத்துவ நெறிங்கிறதுனா இந்த மாதிரி கொஞ்சம் தீபாதனை பண்ணுங்க பொழுது எப்படி எப்படி எப்படி எப்படி அதெல்லாம் ஏற்கனவே ஏற்றி அப்படியே எந்த சொல்லி அந்த அந்த தீபத்தை தூக்கணும் தூக்கி அப்படியே அப்படியே அதை அதை காட்டணும் அதெல்லாம் அந்த அந்த அந்த அந்த நிறைய சொல்லணும் பார்த்தீங்கன்னா கருத்திலாம் ஓம் செய்யிறாங்க மூன்றாருமேதான ஆறு மாறி நான்கினோட ரங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆளாம் கிருவினால் திறந்து விடிறார் திருநடம் புரிவார் யாரும் கூத்த பெருமாள் அதா யார் அவருக்கு அடிமையா இருந்து அவருக்கு தான் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படுத்தினான் போற்றி என் வாழ்முதலாகிய பொருள் பின்னாரே அந்த வாழ் முதலாகிய பொருள் நடராஜா தீர்ப்பெருமாங்க இப்படி வாழ்வாரலாம் யாரே பிள்ளைவாழ் அப்படின்னு அவர் இருக்குன்னா இல்லையே போகலாம் மரகின் வந்து மாறிலா ஒழுக்க முந்தார் அந்த பிள்ளைவாளன் என்பவர்கள் அந்த குலத்திலேயே வரிகளாக பிறந்திருப்பாங்க அதுவே சேர்ற மாதிரிலாம் இருக்காது மாறிக்கம் தங்கள் திருமணம் செய்கிற பூஜை பெரிய என்னவோ அதுலேயே தான் சிந்தனை கொடுக்கணும் அருதோழில் ஆட்டியாரே அங்கரிக்க உள்ளான் அருதோழில் அருதொரு அது என்னது ஆறு தொழில் ஆறு பொருள் ஓதல் ஓதுவிக்கல் வேற்றல் வேட்டுக்கல் நீதல் ஏற்றல் செல்லைவாளம் அரியாட்சியம்னா செல்லைவாழந்தனவை பற்றி படித்து கொண்டிருக்கோம் அதுதான் மருங்கிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் கும்பார் மருகிலா மரபு அது என்னென்ன செல்லைவாழ்ந்தது ஒரு தனித்தன்மையான ஒரு இனம் அப்படிங்களா இப்போ வேறு எங்கேயும் தான் குருப்பும் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து எங்கேயும் இருக்கிறாங்க ஆனால் செல்லை வாழந்தை செல்லை அந்த மரபை தனித்தன்மையாக அறிஞ்சிருக்கு சரிங்களா அதுக்கு காரணம் என்ன கிட்டே நம்ம இந்த மாதிரி சொன்னது தான் விளைவான நம்ம மரியாதை மரியாதை அந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்முடைய நூல்கள் சொல்லணும் அந்த வைணவமற்றதெல்லாம் சொல்லலாம் நம்முடைய உணவுகள் காரணம் இந்த மாதிரி ஒரு மரபு இருந்து நடராஜப்பெருமானுக்கு ஒரு விடாது அந்த தொடக்க காலத்தில் எப்படி அந்த ஒழுக்கத்தை இடத்தோடு இருந்தார்களோ அந்த ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சமும் குறையாமல் இருக்கா அறிவு தொகுதியாட்சியாடி ஓதல் ஓதுவித்தல் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்டுத்தல் ஈதல் ஏற்றல் இதுல இருக்குது அது மாதிரி இது வந்து தொள்ளாப்புகளே இருக்குது அறுவடைப்பட்ட பாப்பட பக்கமும் ஐமீக மரபின் அரசர் பக்கமும் திருமூண்டு மரபின் ஏனுவர் பக்கமும் என்று தொல்லாப்பைக்குரிய இருக்குது சும்மா அதெல்லாம் படிக்காமல் இருந்துட்டு வேலை இப்போ இப்போ தோன்றும் தோன்றும் இந்த நாட்டினுடைய அமைப்பு அப்படின்னா இருந்துருக்கு தொல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற ஸ்கீமும் இன்றைக்கி இருக்கிற ரொம்ப பழமையான நூல் தொள்ளாப்பியும் தான் அதுலேயும் எங்களுக்குலாம் எனவே மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அந்த ஒழுக்கத்தில் கொஞ்சம் சிறப்பாக எல்லாருக்கும் திருவள்ளுவர் ஒழுக்கம் வெழுப்பம் கடலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவிழா இந்த ரொம்ப உயிர் ரொம்ப மிகச் சிறப்பாக போட்டுங்களாப்பா அதை விட சிறப்பாக ஒன்று போட்டக்கூடியன்னா ஒழுக்கம் இல்லை அதனால் மாறிதான ஒழுக்கம் உண்டார் அரு தொழில் ஆக்கியாலே அருங்கடி நீக்கி இந்த மாதிரி ஆறு விதமான தொழிலும் அந்தந்த இனத்தவர் அந்தந்த மாதிரி ஒன்று பத்தம் செயலி ஆற்றினால் நீக்கியமாக இருக்காங்க ஆசிரியர் தான் நான் நிச்சயம் நான் வந்து அருமையான வீட்டில் படித்துக்கிட்டு போய் அருமையாக எல்லா மாணவர்களும் உடம்புல அருமையாக நிலச்சி சொன்னோம்னா எங்கள் மரபடும் ஒவ்வொருவர் வணிகர் அப்படின்னு சொன்னேன் கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் கொடை கூடாது என்னது வாங்கும்போது மட்டும் வந்து நிறையா பழம் வாங்கிக்கிட்டு கொடுக்கறது மட்டும் ரொம்ப அரங்கி முக்கால் மலர் கொடுப்பதும் இது மிக கூடாது அப்படி சொன்னால் அது வணிகருக்குரியது அதுதான் அதான் திருவள்ளுவர் வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் தேணி திறவும் தகவல் செய்யும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் வணிகருக்கு ஒரு குரல் போட்டுருவார் உறவுக்கு ஒரு அதிகாரமே போட்டுருவார் உறவுக்கு ஒரு அதிகாரம் போட்டுருப்பார் அதனால் என்னாலே இப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் பண்டனை செய்வோம் பார்த்தீங்க இதெல்லாம் யார் இந்த மண்ணுக்கு சொந்தமானது இந்த பலருக்கு சொல்லாப்பி தெரியறதுனால தென்போனம் இதெல்லாம் பூசா வச்சுக்கிறாங்கிறாங்க இந்த நாட்டினுடைய மண்ணின் அமைப்பு இப்படியெல்லாம் இருக்கிறது தான முந்தாமும்பல்ல அதான உருவது நீ தின் செல்வம் என கொலும் உள்ளம் மிக்கார் திருமீரணியாத நாளே அயப்பும் பெருமீர் அணிந்த கோலத்திலேயே இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரண பெருகி அதனால் நாம் உருவதுன்னா நம்ம உடம்பில் உர வேண்டியது பெருமீடு அவனுடைய ஆன்பு அப்போ உடலில் பெறுவது பெருமீடும் உள்ளத்தில் பெறுவது சுழல்பால் அங்கே அருமையாக சொல்லியிருக்க ஞானமே முதலான்கும் அவை இடத்தறிவிக்கார் ஞானமே முதலானார் அதெல்லாம் சித்தாந்தி சரியை திரியை யோகம் ஞானம் அங்கே சரியை தான் முதல்ல படிஞ்சு இருக்குது அதான் இங்கே ஞானமே முதலானது அதேமாதிரி அப்படியெல்லாம் வந்து எது முன்னே எதுக்குன்னா அப்படின்லாம் பார்த்து பார்த்து கண்டுபிடிக்க பரவாயில்லை எலகை நோக்கி ஞானத்தையும் முன்னே இருக்க ஏன்னா இப்போ அடுத்த வரியாக தானம் இருக்குது அடுத்தது ஊனம் இருக்குது அடுத்தது மானம் இருக்குது எனவே இப்போ படிவீர் உரையாண்டார்னா சரியகிரியாய் அது என்னது ஆமாம் சரியகிரி ஓகே ஞானம் என முறையே இருக்க ஞானமே முதலாய் என்றார் எலுகை நோக்கி அங்கது மட்டும் அது இந்த முதல் மட்டும் சரியின்னு போட்டு அடுத்தது தானம் தோம்னு சொன்னால் அந்த பாட்டு சரியாக எ இருப்பாங்க ஆனால் ஒன்று அது அப்படி இருந்தாலும் கூட சிபிஎஸ் சுப்பிரமணியம் லேப்டிருக்காரு அவர் வேணுவரை தான் வரும் அது தான் நல்லா உட்காந்து அதான் படித்து அந்த மரபு குன்றாமு மரபு குன்றாம ஆனால் ஏழு காண்ட அந்த உரை தான் உரை அது அதை மட்டும் எந்த குறையும் அவ்வளோ தெரியும் ஆனால் மேல் ஒன்றும் தானமும் கவமும் வல்லார் அது தானம் என்ன பொருள் என்ன சொன்னேன் தானம் கவம் ரெண்டும் தஞ்சாவின்லகம் பானவரங்கிற பயிர்கள் இருந்தது தானமாவது அறநடியான் வந்த பொருளை தக்காச்சு ஊகையோடும் கொடுத்தது மூ ஆமாம் மூன்று இடத்துல மூச்சு இருக்குது தாவண்ணா நானா இன்னா தான் இருக்கு அதனாலே ஏன் தானம் பண்ணணும்னு சொன்னேன் ஊ என் பொண்டாடி சுற்ற என் கை கையை எந்த கையேன்னு சொல்லி நீங்கள் வாங்கி போயணும் இல்லை நீ நெட்டி வேட நிலத்தை விழுந்து கொடுப்பாரு அப்படி உழைக்க பணமாக இருக்கணும் ஆ தான் அது அறநெறியில் வந்து உழைச்சிருக்கணும் எங்களாம் வந்து பதினெட்டு வகுப்பு வார்த்தை நடத்தினா அந்த பதினெட்டு வகுப்பும் எடுத்துருக்கணும் சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பொண்ணுன்னு சொன்னால் யாராவது ஐயா வாங்க வாங்கினா திரும்ப வாங்க வரணும்னு கூட சொல்ல முடியாது ஏன் சொந்த அப்படி ஆமாம் நீங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாடத்தை யோகினீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யாராவது ஐயா வாங்கையான சரி அப்படின்னு சொல்ல சத்தியம் இதெல்லாம் ஆமாம் தொண்ட இல்லை தொண்டில் எழுபது இளைஞர் பண்ணிதான் எழுதுணு சொன்னேன் இதெல்லாம் அதனால நாங்கள் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்யவே தெரியணும் எனவே அதனால் தானம் என்ன அறநெறியான் வந்த பொருளை அது தண்ணி வந்து நல்லா அறநெறிப்படி வந்ததாக இருக்கணும் அது கொடுக்கறது யாரு கொடுக்கணும் தக்காருக்கு கொடுக்கணும் உவகையோடும் கொடுக்க மகிழ்ச்சியாக கொடுக்கணும் கொடுத்துட்டு என்னமோ நான் அந்த நேரத்தில் மாற்றிக்கிட்டு வந்தேன் அவர் வந்து அவர் அப்போ தான் மாற்றிட்டு வரான்னு வச்சுக்கி முன்ன மாற்றிக்கிட்டு வைக்கீங்க நான் மற்ற அஞ்சு ரூபா பத்து ரூபா மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுரூபா மட்டும் வச்சுருக்கேன் என்ன போச்சு என்ன தானமே அல்ல அறமடியா தந்த பொருளை கற்காருக்கு உகையுடன் பொருள் மகிழ்ச்சியுடன் கொடுக்கலாம் ஏன்னா எங்கள் ஜென்மத்தில் இறக்கும்போது கூட மறந்துடா அதான் தானமும் தவமும் தவம் என்ன அதுக்கெல்லாம் மனம் பொறிவழி போகாத முக்க மனம் ஒவழி போகாத பொறுத்து ஐம்பதன்களையும் ஒடுக்கி செய்வது மட்டும் போதாது என்ன கண் வழி சேர்ந்து பார்க்காமையோ காது வழி சேர்ந்து அடுத்தவட்ட என்ன பேசுறாங்கன்னு கேட்டாமையோ அல்லது மூக்கு வழியா இன்னைக்கு என்ன ஆப்பமா அல்லது தோசையா தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு மூக்கு வரப்படாது இயல்பாகவே நல்லா இருக்குது சீத வளர் வயற்புக்கடி பெண்மையான சம்பந்தமாரி சீத வளர் அருமையான மேடையா இருக்கு சீத சீதா பாருங்க டவு என்று அந்த மாதிரி மனம் பொறிவழி போகாது என்ற பொறுத்து டவுன் செய்வது தான் கவனம் சொல்றாரு அதனால் வல்லார் தகுதியின் தகுதி சார்ந்தார் என்ன தகுதியினார் சார் தகுதியின் பகுதி சார்ந்தாங்க என்னென்னா அவரவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது ஆசிரியர்னால் அவருக்கு ஒரு தகுதி இல்லைங்களா சச்சன் கொள்ளர்ன்னா அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்குது அல்லவா அது தகுதியோடு இருக்குது ஏன்னா தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊன மேல் ஒன்றும் இல்லார் இதனால் அவங்களுக்கு எந்த குறைவான குறையல் உலகலாம் புகழ்ந்து போற்றும் மானமும் குறையும் தாங்கி சிக நல்ல திறந்த அரங்கள்ல மானமும் மானம் என்ன பார்த்தீங்களா அதனாலதான் எங்கள் கல்லூரியில் இருந்ததுன்னு சொன்னோம் சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு படிச்சுருவோம் தெரிஞ்சிடல இன்னைக்கு வரும் வரும்னு சொல்ல நினைச்சாவிடே நினைந்திருக்காரு கிடையாது அதனால் தான் நீங்கள் பரிசு பண்ண அது போல் எங்கள் ஊரில் இருக்காங்களே நம்ம இது பரசுராமன் இந்த பரசுராமன் இந்த மாதிரி பையன் சிறெல்லாம் இருக்குதுங்க ஆடுமே படிக்கட்டுங்க தேவியாபுரத்தில் ஒரு ஆர் எழுப்பு எல்லாம் பேரம்பய்ச்சி எடுத்து இருக்குது இப்போ போனோம்னா இன்னும் நிக்கும் அதை உட்காரியான்னா சரி இல்லையா இல்லையானா அது தாத்தா ஆகிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் இதை படித்த காலத்தை என்ன படியோ கூத்து கொடுத்துட்டோம் கொஞ்சம் அறிவை செம்மையாக சொல்லும் அதான் அதுகளும் செம்மையாகப்படுறாங்க அருமையாகப்படலாம் முதல் மார்க்குனா முதல் மார்க்கும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாதான் பாஸ்னே தேடு இனிவெசியில் செகண்ட் கிளாஸுன்னு வந்தோன்னா அப்படி ஒரு கிளாஸ் இருக்காடா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு முருகா முருக அப்படின்னா இருந்தேன் இனிமேலாம் இருந்தாங்க நாங்கள் எவங்களாக தெரிஞ்சுக்கணும் எனவே என்ன ஞானமே முதலான்கும் அப்படி நிறைய அப்போ சரியை கிளியை யோகம் அப்புறம் என்ன ஞானம் அல்லவா அந்த மூன்றினாலும் பெறுவது ஞானம் அல்லவா அந்த ஞான மேல்முதலா நான்கும் நவையற தெரிந்து நிற்கார் கொஞ்சம் கூட குற்றமில்லா தெரிந்து அதை வெளியே நடப்பாடலாம் தானமும் தவமும் வல்லார் சொல்லிட்டேன் தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமேல் ஒன்றுமில்லார் உலகளாம் போந்து போற்றும் மானமும் மானம்ங்கிறதுக்கு என்ன பெருமை அருமையான ஆமா ஒண்ணுமே நீங்க அப்படியே பரிமையான இல்ல முண்டங்கள் அதுக்கு சரியான பொருள் இல்ல அன்பி போடாமல் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வந்துளி உயிர் வாழாமையும் தன்னிலையில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல தனித்தன்மை ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதுல இருந்து விட்டு விடுவாங்க தன்னிலையில் தாழாமையும் தகுதியில் கொஞ்சம் கூட கீழே இறங்காமலும் கொஞ்சம் ஊழால அல்லவா என்னமோ நமக்கு போற காலம் வந்தது தப்பித்தவரை தாழ்வு வந்துட்டாலும் கூட உயிர் வாழாமையும் மானம் கட்டு வாழக்கூடாதுன்னா இதுக்கு மேலே நானே ஆயிரத்தி ஒரு ரூபாய் படிச்சு தரேன் ஆமா நானே தரேன் ஆயிரத்தி ஒரு தரேன் இதுக்கு மேல ஒரு வழக்கத்தை பழைய உரைகளை படிங்கப்பா நான் சும்மா என்னமோ இஞ்சி நேற்று தான தானமோ டாமோ டாமோ இது என்ன குறையாது முருகா முருகா நீங்கள் இது வரும் முடியுங்க தெரியாது இந்த மானம் குறையும் குறை அப்படின்னு சொல்லி குறையும் எப்போ சரி மற்றவங்களாம் நம்ம வச்சு நல்லா இருக்கும்போது போட்டோன்னா அது குறையலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை நிகழ்வார் பொருட்கள் விவசாயிகள் தெரியும் கல்லூரி பையன் நீங்க மண் எடுத்துட்டு போறீங்க நீங்க ஒண்ணுங்க போறோங்க அப்படின்னா மண் வெட்டு வெட்டுருங்க அப்படின்னா அப்படி நீங்க வெட்டீங்க மங்கு மங்குன்னு போட்டு எங்க நின்று வெட்டீங்க என்னங்க தரையில இருந்து தான் வெட்டுறோம் அப்படின்னாரு தரையிலிருந்து எதை வெட்டுறீங்க தரையை தானுங்க வெட்டுறேன் அப்படின்னா ஐயா தரையிலருந்துக்கிட்டு தரையை வெட்டுறீங்க இந்த தரை உங்களை தாங்குக ஆமா அப்போ நீங்க அதை வெட்டினாலும் கூட அந்த ரீதியில் கழிப்பொருட்கள் எடுத்து அதில் போட்டு மூடிங்க உங்களுக்கு அந்த நாத்தம் பொறுக்காம அதை அது மூடி அதை காட்டுது அப்போ என்ன தெரியுது யார் தனக்கு துன்மை செய்கிறாலும் அவர்களை தான் தாங்கறதை போயில்லை தாங்க நடும் போல தம் உகழ்வார் பொருட்கள் இன்னும் யாராவது நாலு பேர் வேணும் கொடுத்துட்டா கூட கல் அது வேணும் சொன்ன சொல்லிட்டு போகிறாங்க மரம் போகும் மன்னி போவும் அதான் இது மாதிரிலாம் உரையிடுங்கும்போது இம்மா சொன்னிக்கு அப்படி பிரச்சனை முடியாது அதுக்கேற்றாங்க பாதிப்போ இன்னும் சொல்ல திருக்குறள் மூணு மட்டும் இந்த தலையில் கூட்டும் கூப்பதான் நாடு போகுது இன்னைக்கு கீழே போக போகுது மீது மேலே வரப்போகுது மானமும் குறையும் தாங்கி மனையரம் புரிந்து வாழ்வார் அது மாதிரிலாம் பண்பாடோடு கூட இருந்து மனையரம் புரிந்து வாழ்வார் மணையரம் தான் இல்லத்தில் இல்லத்தில் இருக்கிற யாருமே சொல்லணும் நல்லா அருமையாக சொல்லணும் ஆனால் அதைக் கேட்ட சூழல் வாழ்க்கை தொழில்நுட்பம் வந்துடும் இதுவும் சரியாக இருக்கணும் பாருங்க அதை விட அதிக சொல்லியிருக்கேங்க செஞ்சி ஆவிங்கிறான் அல்லது மனைவிங்கிறானே அடிமையான சொல்லுது வாழ்க்கை துணை நலம் நமக்கு வர்ற அந்த அம்மா எதுக்காக வர்றா நம்மோடு வாழ்வதற்காக எப்படி வாழ வர்றா துணையாக வர்றா எதுக்கு துணையா இருப்பா நன்மைக்கு துணையா இருப்பா தீமிக்கு துணையாக வாழ்க்கை துணை நலம் இந்த திருமண பத்திரிகைகளெல்லாம் போடுங்கிறான்னு சொல்றது இன்னாருக்கு இன்னா இருக்கும் வாழ்க்கை துணைன்னா முடிவு செய்த வண்ணம் அத்திருமணம் சின்ன இடத்தில் நடைபெற இருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்று வந்திருந்த மனநாட்களை வாழ்த்துள்ள வேண்டுகிறேன் இதாக சுறுபூற்ற பத்திரிகை எண்ணத்துக்கும் தம் கற்ற போய் கொண்டிருப்போம் இல்லாத சுருத்த பத்திரிகை திருமண அழைப்புகள் சுருக்கத்துக்கு சுருக்கம் சுருக்கத்துக்கு உருக்கம் இது தமிழ் வெறி அல்ல தமிழ் வெறி எனவே மானமும் பொறையும் தாங்கி மனையரம் புரிந்து வாழ்வார் செம்மையால் தனிந்த சிந்தை செய் தெய்வ வேதியானார் செம்மையால் தனிந்த செய்த என்ன செம்மினாரு அந்த மனத்தை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறது தான் செம்மை மனத்துக்கன் மாசிலனாதல் அனைத்தரம் அதனால் அந்த செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியானார் ஏன் தெய்வவேதியாரு கூத்தப்பெருமானின் என்று எப்பொழுதுமே இடையராது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க புண்ணியம் கிடைத்ததனால தெய்வ வேதியானார் அதான் மும்மையவர் எத்தனை பேர்னாரு எத்தனை பேர் மூவாயிரத்திள்ளை மூவாயிரம் மூன்று மூவாயிரம் பேர் அல்ல அவங்க மூவாயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் மூத்த பெருமானி இந்த பெருவியிலேயே வந்து என்னன்னு கேட்டால் எனக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வாராம் அந்த மாதிரி தான் இம்மையேதரும் பொறுங்கூரையும் ஏத்தலாம் நல்ல கொள்ளையா இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொண்டில்லார் இதுக்கு மேலே ஒரு பேர் வேண்டிய ஏனென்னு நன்றாயா இருக்கிறார் ஏதோ நாம் இருக்கிறோம் இதை விட வேணாம் நமக்கு என்னங்க குறை ஏன்னா என்ன குறையும் இளே மேலோயம் பாவாய் எங்களிலும் ஞாயிறு எமைக்கேலோயம் பாவாய் அருமையாக சொல்லிட்டாங்க ஒரு உரையும் என்ன இனி பெரும் பேரொண்டில்லார் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் அந்த அந்த மாதிரி செல்லு வாழ்ந்தினர்களுக்கு ஓமே சொல்லணும்னா வேறு யாரும் இல்லை அவங்க தான் தலைமையானவர் இப்பதான் சொன்னார் இன்றிவர் பெருமையம்மாள் எம்பலாம் எல்லைத்தாமோ சொல்லி கொண்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் ஓரளவு என்னால் சொல்ல முடியாது இந்த அளவில் நான் இருக்கிறேன் எண் தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட அன்று வன் தொண்டர் தம்மி அரியவிய ஆரூர் முன் திரு வாக்கால் முதற் பொருள் ஆனார் என்றால் தான் இது வரைக்கும் அப்படியே சீல முடியும் என்னன்னா பிள்ளைவாள பெருமையை வந்து நான் எல்லாம் சொல்லி நீங்கள்லாம் கேட்டு இப்படிலாம் சொல்ல வேண்டிய என்ன நடக்கு முதல் முதல் அடியெடுத்து கொடுத்தது யாரு கூத்தப்பெருமே என்ன அடி எடுத்து கொடுத்த பிள்ளைவாழ் அந்த நதம் அடியாக கூடியது பெருமானுடைய திருவாக்கிலேயே இவரை முன்னேற்கொண்டு வரும்படியான புண்ணியம் இருக்குமானால் இதை விட பெருமை வேற வேணுமா வணக்கம் நன்றி அடுத்ததுக்கு போகல்கா அப்படின்றது இந்திய பெருமை எம்மா இயம்ப அது யார் நான் எப்படி வழியாறு பாடுவேன் கேட்டால் சுந்தரம் கேட்டுனா பெருமான் அடி எடுத்து கொடுத்துருவேன் பிள்ளைவாழ் அண்ணனிடம் அடியாரத்தை நிறைய பூண்டு பாடுப்பார் என்று சொன்னேன் கேட்டு முன்ன காலையில் பார்த்தேன் அப்போ அவர் வாயினாலேயே அடியெடுத்து கொடுத்த பெருமை யாரு பூண்டு இந்த அடியர்களுக்கு உண்டு